அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இறை தூதர் அவர்களே எனக்கு ஒரு துவாவை கற்றுத்தாருங்கள் என்று கேட்டேன் அப்போது நபிஹல் செல்லும் அவர்கள் منی என்று கூறுவீராக என கூறினார்கள் அபுதாவு ஒன்று ஐந்து ஐந்து ஒன்று இது ஹசன் என திருமிதிமாம் கூறுகிறார்கள் துவாவின் பொருள் இறைவா என் செவியின் தீங்கை விட்டும் என் பார்வையின் தீங்கை விட்டும் என் நாவின் தீங்கை விட்டும் என் இதயத்தின் தீங்கை விட்டும் என் மறை உறுப்பின் தீங்கை விட்டும் உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன்